ஒரு தடவை நபிசல்லாக அணைக அவர்கள் குதிரையில் சென்று கொண்டிருந்த போது கீழே விழுந்துவிட்டார்கள் இதனால் அவர்களுக்கு முட்டுக்காலில் அல்லது புஜத்தில் முறிவு ஏற்பட்டுவிட்டது ஒரு மாத காலம் தமது மனைவியரிடத்தில் செல்வதில்லை என சத்தியம் செய்து கொண்டார்கள் பேரிச மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பரணில் அமர்ந்தார்கள் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வந்தபோது அந்த பரணில் அமர்ந்தவர்களாகவே அவர்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் வந்தவர்கள் நின்று தொழுதனர் சலாம் கொடுத்த பின் நபி சொல்லு அலி வசலம் அவர்கள் பின்பற்றப்படுவதற்காகவே இமாம் ஏற்படுத்தப்பட்டுள்ளார் எனவே அவர் தக்பீர் சொன்னால் நீங்களும் சொல்லுங்கள் அவர் ருகு செய்தால் நீங்களும் செய்யுங்கள் அவர் சஜிதா செய்தால் நீங்களும் செய்யுங்கள் அவர் நின்று தொழுதால் நீங்களும் நின்று தொழுங்கள் என கூறினார்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் சென்றதும் நபிசல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அந்த பரணிலிருந்து இறங்கினார்கள் அல்லாஹின் தூதரே ஒரு மாத காலம் என்று நீங்கள் சத்தியம் செய்தீர்களே என தோடர்கள் கேட்டபோது இந்த மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள் தான் என கூறினார்கள்